வணக்கம் ஏப்ரல் ஆறு இரண்டாயிரத்தி நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்பகோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று தொழில்களினால் சிறப்படையும் ஓர் பேட்டை என்று அழைக்கப்படுகிறது இரண்டு ஆர்பிஎஃப் என்பதன் விரிவாக்கம் ரயில்வே ப்ரொடக்ஷன் போர்ஸ் என்பதாகும் அதாவது ரயில்வே பாதுகாப்பு படை மூன்று குணக்கடலை அருங்கடலை என்ற பாடலை எழுதியவர் ராமச்சந்திர கவிராயர்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 இனி இன்றைய கேள்விகள் ஒன்று செயற்கை கதிர்வீச்சு பற்றிய வேதியியல் ஆராய்ச்சிக்காக ஐரினும் ஜூலியர் கியூரி என்பவரும் எந்த ஆண்டு நோபல் பரிசனை வாங்கினார்கள் இரண்டு சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் யார் மூன்று இந்தியாவின் பாரத ரத்னா விருது எப்பொழுது வழங்கப்படுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்